யாவரும் ஏதும் கை வேண்டிய நிலைய காஞ்சி மாநகரம் எல்லா உலகளும் தலைத்து செலுத்துவதற்கு எதுவான ஒரு நகரம் இருக்குமானால் அது எங்கள் காஞ்சி மாநகம் அந்த காஞ்சி மாநகரத்திலே என்ன ஆன தொல் நகர் அம்பி தம்பெருமானை மான அர்ச்சனையால் ஒரு காலத்து வழிபட்டு உணவில் அறம் அநேகமும் உலவுய வைத்த மேன்மை பூண்ட பெருமையை அறிந்தில் இதுல நான் இந்த நடுவில் இரண்டு செய்தி சொல்ல போயிட் நம்ம எல்லாம் அனைத்துகளையும் தாயாக விலகு என்ற பெருமாட்டை இருக்கா உமையம்மையார் அந்த அம்மையார் பெருமானை வழிபாடு செய்த ஒன்றும் அப்படி வழிபாடு செய்த பிறகு பெருமான் தந்த காசுகளை வைத்துக் கொண்டு முப்பத்தி இரண்டு அறங்களையும் நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன் இதுதான் இருக்கிற ஒன்றும் சொல்லுவேன் வெள்ளிமால் வரை கையிலையில் வீட்டர்ந்த அருளி துள்ளுவார் புனல் அருள் செய்ய தொழுது இப்பொழுது நேரில் கைலாயத்திற்கு அடைக்கிறோம் எங்க காஞ்சிலிருந்து இதோ கைலாயம் கைலாயத்தில முன்னே நந்தியம்பெருமான் அது அவுள்ளே அம்மையப்பர் ஆகவளுங்க ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் காவா கனக திரளையை போற்றி கைலை மலையானியை போற்றி போட்டு அப்பர் சுவாமியுடைய திருவடியை அந்த வணங்கி அந்த திருமுறையின்னு சொல்லலாம் சொன்னால் அம்மையால் ஒரே ஒரு தன்னுடைய நோக்கி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாள் ஆக திறனாம் தெரிய உள்ளவாறு கேட்டருடையினால் உலகையாள் உடலாள் பெருமானி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டா வீண் பேச்சு வீண்கதெல்லாம் சொல்ல பழக்கம் இல்லை ஆமங்கத்தை சொல்லியிருந்தாங்க ஆகமங்களை அந்த ஆமங்கட சொல்லுகின்ற போது பல்வாய் பதினெட்டு ஆகமுன்னு சொல்ற உண்டு அந்த ஆமங்களை அந்த கணவனாக இருக்கிற பிறன் மனைவியாக இருக்கிற உமையம்மைக்கு சொல்லி வந்தார்களாம் சொல்லி நிறைவுபடுத்தினார்கள் நிறைவுபடுத்தின உடனேயே அந்த அம்மையார் என் லகமும் எம்பிய இறைவம் விரும்பும் உண்மையாவது பூசணையென உரைத்தருட இப்ப நம்மெல்லாம் ஆகம் பதினெட்டுங்கிறீங்க அது ஐயா சொன்னாருங்கிறீங்க அம்மா கேட்டாங்க எத்தனை ஆண்டு சொன்னார்களோ எவ்வளவு நாள் சொல்லாங்களோ அவ்வளோ பெரிய பதினெட்டுமோ இதெல்லாம் சுவாமி நாங்கெல்லாம் என்னைக்கு படிச்சு என்னைக்கு அதை முடித்து என்னதான் சொல்லியிருக்கு என்பது தெரிய முடியுமா ஆகமங்களும் முடிந்த முடிவா நமக்கு என்ன தெய்யம்னு சொல்லுங்க அதை ஒரு வாழை சொல்லுவோம் எல்லாம் நோட்ஸ் படிச்சவங்க தானே நம்ம அதான் நம்ம நம்ம புத்தி நம்ம விட்டு போகலாம் இங்க எல்லாம் மூலமும் எல்லாம் படிக்கிறான் அஞ்சாண்டு கேள்வி பார்த்து அதிகமா இந்த உயிர்கள் எழுந்து நீராடுதல்ல வழிபாடு செய் அப்போ பதினெட்டு ஆகும் முடிந்த முடிவ சொல்றது தினமும் காலையில் எழுந்து நம்முடைய காலை கண்ணை கொண்டு இறைவனை வழிபாடு செய்யணும் அவ்வளவு தானு முடிந்த முடிவு என்ன இந்த உலகில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் காலையெடு பெரும்புல காலை மூழ்கி சித்தற்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டங்கு ஆறுத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூவம் விதியினால் இட்டு வழிபாடு செய்தல் வேண்டும் அதன் பிறகு அவங்க வேலையை பார்க்கலாம் அப்போ ஆகம் வழிபாடு இன்டிமியாதுன்னு சொல்லுது அப்படிதான் இதுதான் அம்மாவுக்கு சொன்னாராம் யாரே இவ்வளவு ஆகமும் சொல்லிவிட்டேன் இதனுடைய பயன் என்னன்னு கேட்டா என்ன இருந்த எல்லா உயிர்களும் பெருமானை வழிபாடு செய்வதுதான் இண்டிமியாது அதுதான் இதனுடைய முடிந்த முடிவாக சொல்ல வேண்டிய கருத்து அம்மா என்ன பார்த்தாங்க அடியன் செய்து செய்து நான் வழிபடுறேன் உயிர்கள் பின்னாலும் அதற்கு தக நிற்க அதற்கு தக நிற்க அடியு பார்க்கிறேன் இப்ப அம்மையார் வழிபட போறாங்க நினைக்கலாம் இறைவர் பெரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருட அண்ணமை அட்டனை புரிய ஆதைத்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து உடனே அடியேன் முதல்ல வழிபாடுகிறேன் பெருமானை வழிபாடு செய்யிறார் பெரும்பாலும் திருச்செங்கோட்டில் ஒரு அன்ப நல்ல வீடு கட்டார் வீடு கட்சி குத்து வீடு மாடி பலமான கட்ட ஐயா இந்த இடங்கள்ல இங்க என்னென்ன இது எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும் குடிச்சு கொடுக்கணும் நல்லா இருக்கும் அதுல வழிபாட்டுக்கு ஒரு அரை ஒதுக்கி இருக்கையா அப்படின்னு ஒதுக்கி இருக்கிற அப்படின்னா அங்கே இந்த பாடலை பொரியும் பெரும்பாலான திருமணங்கள்ல சென்றாலும் அந்த பூஜை அறைக்கு மேல பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாட்டா மும் எம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை எல்லாகமும் கொள்ளே முடிந்த முடிவு இறை வழிபாடு ஆற்றுதல் தான் என்று சொல்ல அந்த பெண்ணின் நல்லவளாகிய பெருந்தவ அந்த உமையம்மையார் அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் வழிபாடு செய்ய நேர்ந்தாள் என்ற இந்த பாடலை புயறையில முன்னால மேலும் திருக்குறள் எழுதி எதுதான் நினைக்கிறியும் இப்படி எழுது இல்ல திருமுறையே சாதம் தான் இந்த பாட்டு அருமையா சின்ன எழுத்துல ஆகவே இந்த அருமையான பாட்டு என்னென்ன இந்த உலகத்து உயிர்கள் பெருமானை வழிபாடுகளில் இன்றிமையாக என்று சொல்லி சொன்னார் உடனே என்ன பெருமான் சொன்னார் தங் நங்கை உள்ளீரை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்தே அங்கன் எய்திய முருவலும் தோன்ற பெருமானுக்கு ஒரு பக்கம் இந்த நாம் என்ன பொதுவா முடிந்த கருத்தா என்னன்னு கேட்டது கேட்ட உடனே இப்படி சொன்னோம் சொன்ன உடனே நானே பூஜை பண்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு உள்ளூர ஒரு ஒரு பிமிதமான இந்த அம்மைக்கு இப்படிப்பட்ட என்ன நினைப்பு வந்ததே என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியான ஒரு புன்முருகம் தோன்ற அடுத்த நின்பால் என முடிந்தமத்தில் அச்சனை புரிய பொங்குகின்றது என் அசையன் திரங்கி போகமார்த்தால் சரி அதனால இப்பவே நான் செய்யணும் இன்றைக்கு எனக்கு அது மாதிரி சொல்ல சொல்ல முடியாது யார் கேட்டா உமையம்மை கேட்டார் அப்படி போகமார்த்த பூன்முலையினாள் என்று ஏன் திருநல்லாற்று பதிகம் ஞான சம்பந்தர் பாடியப் பதிகம் இந்த தொடக்கம் உடையது போகம் ஆர்த்த பூன்மூல யாழ் தன்னோடும் பொன்னகலம் பாகம் ஆர்த்த பைங்கேற்று அன்னல் பரமேத்தி அருணு என்ன தொடங்குது பார்த்துட்டேன் போகம் மார்த்த பூன்முலையினால் அந்த வரி அப்படியே எடுத்து வைத்துக் கொண்டு போக மார்த்த பூன்முலையினால் போற்ற ஒரு ஆய்வு செய்யலாம் பனிரெண்டும் பதினொன்னும் வழங்க தலை போடுங்க என்ன சார் அதெல்லாம் பொறுத்திருந்து பார் மற்றக்கெல்லாம் பாக்குறீங்கள பனிரெண்டாம் துறையில் பதினோரு திருமுறை எப்படி இடம்பெற்றிருக்கிறது ஆராய்ச்சி எந்த இனிவசி எந்த சக்தியில எடுத்துக்க ஆப்பேலும் ஆராய்ச்சி பனிரெண்டில் பதினொன்னு வழங்கப்படாது அதனால மற்றதெல்லாம் பனிரெண்டாம் திருமுறையில் பதினோரு திருமுறையில எவ்வளவு இடம் பெற்று ஆராய்ச்சி பண்ண அருமையா பண்ணலாம் நீ வரைக்கும் ஒருத்தர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்தால் என்னது குறிப்பு தொடர் வரலாற்றில் அர்ச்சனை புரிய ஆதரித்த உமையை தொடர் ஞானசம்பந்த பொன்னகலம் என்ற திருமுறை சார்ந்தது இப்படி பதினோரு திருமுறைகளையும் எங்கெங்கே என்னென்ன தொடர் எடுத்த ஆண்டார் பனிரொன்று அப்படி இந்த தலைப்புக்காகவே பழமைகள் அலைவம் விளங்கவும் கூடாது ஆனா ரொம்ப ஆராய்ச்சியா இருக்கணும் இதுவரைக்கும் ஆமா பிரஜயமா ஆராய்ச்சி காமராஜர்ல இருக்கா பாரதியா பாரதி சென்னையிலா என்று எல்லாம் பார்த்துட்டு எந்த பல்கலைக்கழகத்தில் இந்த ஆய்வு எடுத்துக் கொள்ளப்படாவிட்டால் எடுத்துக் கொள்ளலாம் அல்லது எடுத்துக்கொண்டப்பட்டதையே கூட எடுத்துக் ஐயா அவர் அணுகிய ஒன்று நான் அணுகுமுறை இன்னொன்று போலாம் போலாம் போலாம் எங்க போறது அதனால இவ்வாறு ரொம்ப அருமையாக இந்த திருநாவுக்கல் சாமியிலே வருது இப்பொழுது அந்த திருமாட்டி இவ்வாறு கூறியவுடனே தேவதேவனும் அது திருவுள்ளம் செய்து தென்சை மிக்க செய்வதால் யாவரும் தனி அடைவது மண்மேல் என்றும் உள்ளது காஞ்சி மற்றதனுள் மாமர இருக்கையில் அணிந்து மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வாய் என்று ஏருமாட்டியும் பிரியா இசைவு கொண்டெடுந்தருதிரிந்தாள் உடனே சொன்ன உடனே சரி அப்படியானா மண் உலகத்திலே தொண்டை மண்டலத்திலே காஞ்சி மாநகரம் ஒன்று இருக்கிறது அங்கே நீ சென்று நீ விரும்பியவாறு என்று வழிபடலாம் அப்படின்னு காஞ்சி மாநகர் வாங்கணும் இடங்க கைலாயம் போய் வர வரைக்கும் பாட்டு என்ன வடக்கில் இமயமலை அரைஞ்சு நூற்றாண்டில் பாடிய பாடல் நம்முடைய அனுபவத்துக்கு எல்லாம் போயிட்டு இந்த நூற்றாண்டில் பாடிய பாடல் போயிட்டு வடக்கில் இமயமலை எங்கள் மலை பாஸ்போர்ட் சைனாமலை முருகா எனவே இப்பொழுது திருக்கையில் ஆயிரத்தி எங்கே வந்து விட்டோம் காஞ்சிபுரத்துக்கு வந்து யாரோடு உமையம் கூட இப்ப வந்து ஏதமில் பலயோனி எண்பத்தி நான்கு நூறாயந்த வேதமும் பிறந்தருடம் அக்கருணை பிரான் மொழிந்த ஆகம போது நீர்மையில் தனல் போத பொறுப்பில் வேந்தனும் விருப்பில் வந்தெய்தி மாதமும் புரிந்த அருதற்கமைந்த வளத்தொடும் பரிதனங்களை விடுத்தான் வேண்டிய வேண்டிய ஜோடிமாறு தான் வந்தாங்களாம் துண்ணு பல்லுயிர்வானவர் முதலாச்சுடன் சில காஞ்சி இழைய தன்னை நேர்வரும் பதுமமானாகும் தம்பிராட்சிதான் தலைமிசை வைத்தே அன்னையாய் உலகனைத்தையும் இயன்றாய் அடிய நீன் உரை பிளமதனிடையே மண்ணு கோயில் கொண்டருடுவா என்ன மலை மடந்தை மற்ற அதற்கருள் புரிந்து ஒரு பெரிய மனாகம் அப்படி வளைந்து நின்று இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த தவசித்து என்னையும் சரி என்பதை வைத்துக் கொண்டாடும் அளவில் இன்பத்தினருக்கருந்தில் திங்கள் தங்கிய புதுசடையாருக்கு தெரிந்து விரும்பின திரு விளையாட்டால் ஏக மாவுதல் எதிர்படாத உடைய அங்க என்ன நீ அப்படியே காஞ்சிமாநகர் சொல்றது அங்க ஒரு ஒரே ஒரு ஒத்த மாமரம் இருக்கும் அதன் கீழே இருந்து பூஜை செய்வான் காஞ்சிமாநகர் வந்தாங்க பொங்குமாதவம் செய்து காண்பதற்கே புடிவு செய்யல் பொன்மலைவல்லி நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கனில் நிகழ்வது அஞ்சடுத்துமையாக ஆணுடையம்மை செம்மலர்க்கை குவித்தருடி தஞ்சமாக பெருமானே நீங்க சொன்ன இடத்துல வந்துவிட்டேன் அடையாளம் தவம் செய்தாலாம் என்ன தவம் திருவைந்த இடைவிடாது அப்படியே சிந்தனை பண்ணலாம் இந்த திருவைந்தெடுத்து இடைவிடாது செய்வதே தவம் தவம் காட்டுக்கு போய் நீங்க நேபாளம் தாண்டி உட்கார்ந்து அந்த குடல உட்காந்து செய்ய முடியுமா முடியாது நாமெல்லாம் தவம் செய்தோம் சொன்னா என்ன தவம் செய்யலாம் அருமையா வீட்டில் இருந்தவாறு காலையில் நம்முடைய காலை கண்பிடித்து விட்டு அருமையா திருவைந்த சொல்லலாம் அறிவிய தவம் அறிவிய தவம் இது மாதிரி தவம் செய்தது இந்த மாதிரி திருவைந்த சொல்லி தவம் செய்ததுக்கு இங்கேயாவது திருமுறையில முன்னுதாரணம் உண்டா நானேயோ தவம் செய்கிறேன் சிவாய நமயன பெற்றேன் அதனால் திருவைந்தெழுத்து ஓதுதலே அருந்தவன் அப்படி செய்த உடனே பெருமான் அந்த மாடியிலே சிவலிங்க திருமேனி கொண்டு இருந்தாராம் இருந்தவுடனே கண்ட போதில பெருந்தவ பயனாம் கம்பம் ஏவிய தம்பெருமானை வண்டுலாங்குடற்கை முன் தாழ வணங்கி வந்தழும் ஆசை பொங்க கொண்ட காலின் விருப்பு அளவின்றி குறித்த பூசணி கொள்கை மேற்கொண்டு தொண்டனிவாய் உமை வழிபாடு பெருமானை முன்னிறைத்து அதற்கு நீராட்டி மற்ற என்னென்ன அந்த அபிஷேக பொருள் உண்டு அவற்றை எல்லாம் செய்து அதன் பிறகு அந்த திருமணியை ஒரு நல்ல உழந்த அப்படியே அந்த ஈரம் எல்லாம் எடுத்து மீண்டு அருமையான அந்த ஆடையை கட்டி மேல அந்த சந்தன பொட்டலாம் வைத்து அதன் பிறகு திருவைங்கெழுத்து சொல்லி வழிபாடு மற்ற தூபதீபம் இவ்வளவும் சேர்ந்ததுதான் அர்ச்சனையின் தொடக்கத்திலிருந்து நீராட்டுதல் முதற்கொண்டு நிறைவாக செய்கிற வழிபாடு வரையும் சேர்ந்த ஒன்றுதான் அரிசனை என்பதனுடைய பொருள் வேறொரு சொன்னால் பூசணை திருவள்ளுவர் சிறப்போடு பூசணை செல்லாது முதல்லி திருவள்ளுவர வானம் வரக்கு மேல் வானோக்கும் இது இரண்டாவது போய் சாமி கடவுள் குழி இல்லாதவர இவ் இந்த மாதிரி மனுஷன் போய் கடவுள் கொள்ளு இல்லாதவர்கள் சொல்லலாமா இன்னும் வாய் எழுதி போடும் சிறப்போடு மழை பெய்யாவிட்டால் ஏரின் உடல் உடவர் தலை காண முடியாது மூட்டை ஒரு ஒரு மூட்டை முன்னூத்தம்பது ரூபாய் ஆயுல மூவாயிரம் ரூபாய் விற்க வேறு பூசணி வேறு அப்படின்னு என்ன சாமி தெரிய சிறப்பு நால் வடிபாடு வழிபாடு சிறப்பு வழிபாடு நடத்துவது மிகுதியான வழிபாடு பெரும் பூசணிபாடு சிறப்பு வழிபாடு நடக்கும் சிறப்பு வழிபாடு தான் அப்ப எப்படி சொல்றேன் பிராமண பிள்ளை என்ன இன்னைக்கு என்ன ஏறுபடிங்களா அதை ஏறுபடி தான் என்ன ஏறுபடி நித்தியப்படியில சிறிது பாலும் தலையில ஊத்தப்படும் இன்னைக்கு லெட்டர் லெட்டரா ஊத்தும் சிறிது சந்தனும் ஊற்றப்படும் தினப்படியில இன்னைக்கு சந்தனம் அதுபாடு ஊத்தடும் அதான் சிறப்பு வழிபாடும் அப்போ மழை என்றால் சிறப்பு வழிபாடும் நடவாது நாள் வழிபாடும் நடவாது இதான் வட சொல்ல சிறப்பு நித்திய வழிபாடு நித்திய வழிபாடு சிறப்பிடு நைமித்தியம் நித்திய நைமித்தியம் என்று சொல்ல அந்த நேரான வடசொல்லுக்கு அருமையான சிறப்பு வழிபாடுங்கிறது பங்குனி மாசங்க பத்து நாளுங்க வழிபாடுங்கிறது குறைவு நாள் வழிபாடு முன்னூத்தி நாள் செய்யணும் திருவள்ளுவர் பூசணையோடு சிறப்பு செல்லாது செல்லது இது ஒரே இது குப்பையில போன கூட ஒரே ஆனா திருக்குறள் உரை எழுதுனோ பேர் வந்துட்டாங்க மகிழ்ச்சி அறுபதுல ஆயிரத்தி முன்னூத்தி எந்த ஒரு குரலாவது ஐயா இதுவரை காண ஏதோ அடியனால் காணப்பட்ட ஒரு உரை எழுதியிருக்கேன் என்று சொல்லுவாங்க இருந்தா பாராட்டு பெசஞ்சமாவையே பேசுகிறது புதுமாட பேசிக்கணும் அறிவு வந்துடும் அது சிறப்போடு பூனை எனவே சிறப்போடு பூசணையாட்ட பெருமாட்டி அர்ச்சனை செய்தாலும் இங்கே அங்க அரிச்சனை என்பதனுடைய பொருள் ஏன்னா இப்ப அர்ச்சனை அர்ச்சனை பாடாத பாடுபடுதே அதுக்காக அர்ச்சனை என்பது வழிபாடு என்று அர்த்தம் அந்த வழிபாடு என்பது தொடக்கத்திலிருந்து நிறைவே செய்வதெல்லாம் அர்ச்சனை என்ற சொல்லால் அழைக்கப்படும் அது வேறொரு சொல்லால் சொன்னால் பூசணி என்றும் சொல்லலாம் அதே அந்த அம்மா செய்தார்கள் பாருந்து உம்பநாயகர் பூசனைக்கு அவர்தான் உரைத்த ஆக மத்து உண்மையே தலை நின்று எம்பிராட்சி அர்ச்சனை பாருங்க அர்ச்சனைங்கிற சொல்ல விடவே இல்லை அர்ச்சனை புரிவதனுக்கு இயல்பில் வாழ் திருஜேடியரான கொம்பனார்கள் பூம்பிடகை கொண்டனைய குளவுண்ட அடியினை ஒதுங்கி அம்பிகா வனமாம் திருவனத்திலான தூணரும் புது மலர் அருமை இந்த மலர் வழிபாடு முதல்ல மலர் கொய்யும் அந்த மலர் கொய்வதற்கே பல விதி இருக்கு விதி இருக்கு மலர் கொய்யணும்னா காலையில் எடுத்து விடியற் காலத்தில் நீராடி நீரும் ஆடி அந்த புனிதமான குரல போல் கூட விளக்காம வெத்தல பாக்கிட்டு போகக்கூடாது அப்படிலாம் இருந்த காலம் இல்லை அந்த வந்து உள்ள அனுப்பி நுழைய கூடாது அப்படி நுழைகின்ற காலம் கூட எப்படி இருக்கணும் ஏறத்தாழ அது அந்த செடியில பூ இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அணுகி பார்த்தா தெரியும் யாருக்கு நம்ம இருக்கிற ஐம்பது கண்ணாடி போட்டாலுக்கு இல்ல கட்டின் காலை இருபது அப்படி என்ன எப்படி இருக்கணும் வெளுப்பா நான் தொடங்கணும் ஆனா முன்னால போறவங்க யாரோ போறாங்க தெரியும் ஆனா இன்னாருன்னு தெரிய முடியாத காலம் அப்படி போயிருந்தவனுக்கு அப்படி போய் பறிக்கணும் பறிக்கின்ற பொழுது பூ கொடலாம் பறிக்கணும் பறிக்கின்ற பொழுது எல்லாம் என்ன சிந்தனை இருக்கணும் உள்ளத்துல தெருவை எழுத்து சிந்தனை இருக்கணும் இப்படி எல்லாம் எடுத்து வரணும்னு இருக்குது அந்த மாதிரி அந்த மலர் பொய்வதை பெருமாட்டியும் இணைந்து தானும் தன் தோடியருமாக பொய்தரலாம் கொய்த பன்மாளம்பை மாநதியில் குளவு மஞ்சளம் நிலவு மெய்ப்பூச்சு நெய்தரும் கொண்டு உபதீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீரியின் மெய்தரும்படி வேண்டாம் வேண்டும் போதிலில் உதவ மெய்ப்பூன் எய்தாக செய்தால் உயிர்கள் யாவையும் இன்றைய பிராட்சி என்று கேட்டா திருமணங்கள்ல பெரிய திருமபுரம் திருவாரூர் துறை கொண்டமன்றம் இப்படிதான் இருக்காங்களே அவங்க தாமே எல்லா வட்டியும் செய்ய முடியாது ரொம்ப வழிபாட்டுக்குரிய பொருள் இருக்கும் அதனால பணியாளர்கள் இருந்து எடுத்து எடுத்து கொடுப்பாங்க ரெண்டு கொடுப்பாங்க அதை இவர்கள் இருந்து வழிபாடு அமர்ந்த நிலையில செய்வாங்க அவர்களுக்கு தெரியணும் எது முன்ன கொடுக்கணும் எது பின்ன கொடுக்கணும் தெரியும் அதெல்லாம் தெரியும் ரொம்ப அருமையா தெரியும் அதனால அந்த சோழசபிரசாரம் பதினாறு பொருள்கள் கொடுக்குறாங்களே அந்த பதினாறு பொருள்கள்ல எது முன்னே கொடுக்கணும் எது பின்னே கொடுக்கணும் தெரியும் அவர் ஒவ்வொன்றாக கொடுக்க இவங்க இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி வழிபாடு செய்வார் அப்படியாக நம்முடைய பெருமாட்டியும் அந்த தோடிரெல்லாம் அந்த பொருட்களை கொடுக்க வழிபாடு செய்தாரலாம் கரந்தரும் உணர்ந்து கம்பம் மேவிய உநாயகர் வாழ் காதல் செய் உள்ளத்தலாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக வரந்தரும் புலாமி வள்ளி மாறிலா வகை மலர்ந்த பேரன்பால் தீரம் பனிந்தழு பூசை நாள்தோறும் திருவுளங்கோல பெரிய இப்ப ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் நாங்கள் இந்த நாட்கள் வழிபாடு செய்தாரோ அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுதில் ஒரு நாள் ஒரு நாள் அந்த திருமேனியை உலர்த்தி இந்த திருமேனியை உலர்த்தி உலர்த்தின்னு சொல்வதாலும் இன்னைக்கு இருக்கிற திருக்கோயில்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க உடனே கேட்டிடுவாங்க அந்த தலைவழிக்கு நாம் எப்படி நம்மை பாத்துக்கிறோமோ அது போல திருமணியை பார்க்கணும் ஆனால் நீங்க நீராட்டுதல் விநாயகரா நல்ல அப்படி இப்படி ஒத்தி எடுக்கணும் சில சிவாச்சாரியா ரொம்ப நூல உண்ண அந்த திருமணி அப்படி நல்ல உழந்த ஆடையில என்ன பண்ணும் அப்படி இப்படி ஈரம் இல்லாமல் இது ஒத்தி எடுக்கிறாங்க முருகா முருகா இதெல்லாம் நடக்க போகுது கருத வேண்டிய அது போல செய்யணும்னா நீங்க இந்த ஆடையை வந்து துவட்டுவது துவைப்பதற்கே ஒரு ஆடுவன் சம்பந்தி வெள்ளிக்கிழமை குளிக்கிறானா சம்பந்தி சம்பந்தி எப்ப குளிப்பாரு திருப்பதியில திருப்பதியில எப்ப பெருமாளுக்கு நீராட்டுறாங்களா சொல்றாங்க சார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீராட்டுகின்ற பொழுது யார் உள்ள அனுமதிகள் அப்படித்தான் சம்பந்த குளிப்பலம் இதே மாதிரி பெருமாட்டிக்கு அஞ்சகம் கூட ஆகணும் விநாயகர் இருக்கு சிவனிய இருக்கு இப்படி ஒரு நாள் இப்படி பூஜை செய்துள்ள நல்ல நடுவில் நடுவில் இந்த அபிஷேகம் நேர் தமிழ் என்ன தெரியும் திருமுழுக்குன்னு சொல்லுவோம் நிறைய வருகின்றது திருமுழுக்குன்னு முழுக்குன்னா நாமெல்லாம் சும்மா நாமெல்லாம் சாதாரண ஆடு ஆண்டவங்க செய்வது திருமுழுக்கு அதனால திருமுழுக்காட்டுகள் அப்படி திருமுழுக்கெல்லாம் ஆட்டி அந்த உலந்த ஆடையும் அப்படியே புலத்தி அந்த ஆடை கட்டி இப்பொழுது நெற்றியில எதுவும் வைத்து இப்பொழுது மாலை சாத்துகிற நேரம் திட்டீர்னு இவர் ஆத்தங்கரையில இருந்த அம்மா செய்யுது ஆற்று பெருவள்ளம் வந்துட்டு பெருவெள்ளம் என்ன பண்றது இப்ப பெ நீங்க என்ன பண்றீங்க பெருமானுக்கு நம்ம நிறைவு பெறல அறை பாதியில பெருமான செய்ய முடியும் வேற ஒண்ணும் செய்வதற்கு பெயர் எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் நடுவில் பூஞ்சையில எழுந்திருக்காது உட்காந்துட்டா உட்கார்ந்து தான் அது பூஞ்சை பிறகுதான் எழுதிருக்கு அப்படிதான் என்ன செய்ய மாற்று அப்படியே வரும்போது இதோ அண்மையில் வந்தது இன்னும் அண்மையில் வந்துட்டு இதோ திருமே நீதிட்டு அப்ப சரி இப்படி அந்த பெருமானினால் அது இந்த ஆற்றவர்கள இருக்குமா இராதா இதெல்லாம் எழுந்திருக்கோ கூடாது என்ன செய்யலாம் வேற அப்படியே அதுதான் செய்யலாம் அடிச்சிட்டு போனா தண்ணி அடிச்சிட்டு போட்டும் இல்ல இப்படி அது தெரியாது அப்படி போயிருக்க அந்த விதத்தில் செய்ய தந்தது வேற எதுவும் தெரியலாம் உடனே மலை கூலத்தை தேவநாயகரை முளை குபட்டோடு வளைக்கையால் நெருக்கி முருகு காதலால் அப்படி என்னன்னு கேட்டா ஐயா கனிமால் கேட்கலாம் என்னன்னு கேட்டா கண்ணப்பு இது காதல அந்த ஒளி போகாம இருக்க முடியாது நம்ம நிகழக்கூடிய நிகழக்கூடிய நடந்தாங்க ஆனா வேற சுய தகுண்டது வேற இல்லையே